முதல் பக்கம் முடிச்சு முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் படிக்கலாம் நமஸ்ரீசங்கரானந்த குருபாதாம்புஜன்மே சவிலாசமகாமோகிராக கிராசைகர்மணே சதேவசோமியமக்க ஆசீத் அவித்தீம் தைகே இதுமக்கீத் அவித்தீயம் தசகம் சஜாத்தி மூணாவது நுத்தமூரியோம் நாபிச்சாசமோமய சச்சூனோர் சூன்யமாசி கதம் வத பஞ்சதசி இரண்டாவது அத்தியாயம் பஞ்சமகாபூத விவேகம் இந்த அத்தியாயத்தில் சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது சதேவ சோமிய இதமக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம் சதேவ சோமிய இதமக்ர ஆசித் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு ஒன்றாக மட்டும் இருந்தது இத முக்கியமான வார்த்தை இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு இதம் அக்கறை ஆசீத்தனர் இதம்னா இவைகள் அனைத்தும் இவைகள் அனைத்தும்ங்கிறதுக்காகத்தான் இவைகள் அனைத்தும் அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது பஞ்சபூதத்தை பஞ்சபூத திருஷ்டியை ஆரம்பிச்சர் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் ஸ்தூல பஞ்சபூதம் சூக்ஷம பஞ்சபூதம் பஞ்சபூதத்தின் விஷயங்கள் ஐந்து அவை அனைத்தும் அதை கிரகிக்கக்கூடிய இந்திரியங்கள் ஐந்து அவை அனைத்தும் கர்மேந்திரியங்கள் ஐந்து அவை அனைத்தும் இவைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய மனம் அனைத்தும் இதுபோக சாஸ்திரங்களில் கர்மகாண்டத்தில் சொல்லக்கூடிய சொர்க்கம் நரகம் போன்ற எந்த லோகங்கள் இருந்தாலும் அவைகள் அனைத்தும் சொல்லப்படாத எவைகள் இருந்தாலும் அவைகள் இவைகள்னா டோட்டலா என்னென்ன இருக்கோ அத்தனையும் தோன்றுவதற்கு முன்பு எப்படி இருந்தது ஏக்கம் ஏவம் அத்தித்தீயம் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது அதை விளக்குவதற்கு சொன்னார் என்ன சொன்னார் மூன்று வேறுபாடுகள் இது வந்து எந்த வேறுபாடும் மற்றது பிரம்மன் இந்த உலகத்தில் வேறுபாட மூன்றாக பிரிச்சர் ஸ்வகத பேதம் சச்சாதிய சொல்லி ஸ்வகத பேதம் சொன்னால் தனக்குள் உள்ள வேறுபாடு ஒரு மரம்னு இருந்தால் கிளை இலை மலர் கனி அப்படி உடம்புன்னா கை காலு மூக்கு கண் காது இப்படி வேறுபாடுகள் இருக்கு இப்படி அது ஏக்கம் அப்படி இல்லை அது ஒன்றாகவே இருக்கிறது ஏக்கம்ங்கிறவார்த்தி பிறகு சச்சராஜ்ய பேதம் ஒன்றை போல் ஒன்று ஒரு மனிதர்னா இன்னொரு மனிதர் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு சொல்லலாம் அந்த வேறுபாடும் அல்ல பிரம்மனைப் போல வேறு ஒரு பிரம்மன் இல்லை அது மட்டுமே இருந்தது இது சஜாதிய பேதம் பிரம்மனுக்கு வேறாக அத்விதியும் இரண்டாவதாக வேறு ஏதாவது அந்த தன்மைக்கு வேறு ஏதாவது வேறுபாடு உள்ள ஏதாவது இருக்கிறதான்னா அதுவும் இல்லை அது விஜாதீய பேதம் சொல்லி மூன்று பேதங்களை சொல்லி பிரம்மன் எந்த வேறுபாடும் மற்றது ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமே இருக்கிறது அதற்கு வேறாக இனியொன்று எதுவுமே இல்லை இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணோம் நாம் எங்கள் வரைக்கும் முப்பத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் உதிவாக்கிய விளக்கம் பத்தொம்பதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இது பார்த்தோம் பதினெட்டு வரைக்கும் இதம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்து முடித்தோம் பிறகு இருபத்தி அஞ்சுக்கு பிறகு இருபத்தி ஆறில் இருந்து ரெண்டாவது வரியிலிருந்து இந்த சாந்தோக்கி உபனிஷத் மந்திரத்தில் ரெண்டாவது வரி வருது இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சூன்யம் தான் இருந்ததுங்கிறான் மந்திரத்திலே இருக்குது இல்லாமை தான் இருந்தது ஒன்றுமே இல்லை இல்லாமை இருந்தது அதிலிருந்து வந்துச்சு அப்படிங்கிறான் அதை நிராகரணம் பண்ணுவதற்கு சூன்யவாத நிந்தனை அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் இருபத்தி ஏழுலருந்து பார்த்தோம் அதில் சூன்யவாத நிந்தனை அவர்களின் மனநிலையை சொன்னார் அவர்களுடைய புத்தி தெளிவில்லாமல் இருக்கும் தண்ணிக்குள்ளே மூழ்கி கிட்டு இந்திரியங்களை பயன்படுத்தினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னார் அவங்களுக்கு பயம் இருக்குமா அந்த சூன்யவாதிகளுக்கு பயம் இருக்கும் பிரம்மத்தை கண்டு பயப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னார் பிறகு அதை நிந்தனம் பண்ணுறது என்ன சொன்னார்னா சங்கராச்சாரியாருடைய குருவினுடைய குரு குரு கோவிந்த பகவத் பாதர் சங்கராச்சரிய குரு அவருடைய குரு கௌடபாதாச்சாரியார் அவர் மாண்டூக்கிய உமனிசத் காரிகையில் இந்த பிரம்மத்துக்கு அஸ்பர்ச யோகம்னு ஒன்று வார்த்தை சொல்லி விளக்கியிருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால் எல்லோரும் பயத்தை அடைகிறார்கள் இந்த நிர்குண பிரமத்தை புரியாதவர்கள் எல்லோருமே பயத்தை அடைகிறார்கள் இந்த அபயங்கிறது இந்த அத்வைத தத்துவத்தை புரிஞ்சவங்களுக்கு மட்டுந்தான் அபயம் இருக்கும் மற்ற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பயம் இருக்கும் அதை கௌடபாதாச்சாரியாரும் சொல்லி இருக்கிறார்னு சொல்லி இருபத்தி ஒன்பதாவது சொன்னார் பிறகு முப்பதுல சங்கராச்சாரியாரும் அந்த சூன்யவாதிகளை கண்டனம் பண்ணிக்கிறார் சங்கராச்சாரியுடைய தாத்தா எப்படி கண்டனம் பண்ணியிருக்காருன்னு சொன்னார் இதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துட்டோம் அதில் அவர்களை புத்திசாலிகள்னு ஒரு நிந்தனம் பண்ணுறார் சங்கராச்சாரியார் எதில் புத்திசாலிகள் வரட்டு தர்க்கத்தில் புத்திசாலிகள் வஞ்ச புகழ்ச்சி நீ ரொம்ப புத்திசாலியோ அப்படிங்கிறம்ல அது மாதிரி வரட்டு தர்க்கம் சும்மா புத்தியவே பயன்படுத்தி பயன்படுத்தி அதில் வந்து ஒரு சாரம் இல்லாமல் சொல்கிறது சில வேதாந்தத்தை வரட்டு வேதாந்தம்னு சொல்லுவாங்க வேதாந்தம் வறட்டு வேதாந்தமே கிடையாது அதுதான் உண்மையே உயிரோட்டம் உள்ளது இந்த தர்க்கத்தை வந்து வேதாந்தத்தை புரிவதற்கு சாஸ்திரத்துக்கு துணையாக பயன்படுத்தலாம் இவங்க சாஸ்திரத்தை விட்டுட்டு வெறும் தர்க்கத்தை அதனால வரட்டு தர்க்கத்தில் புத்திசாலிகள் ரொம்ப புத்தியை அப்படியே தீட்டுவாங்க ஆனா கோட்டை விட்டுருவார் அதனால வரட்டு தர்க்கத்தில் புத்திசாலிகள்னு சங்கராச்சாரியாரும் அவரை திட்டுகிறார் நேரடியாக ஒன்று சொல்றார் அவர்கள் குழம்பி அவர்கள் இந்த பிரம்மனை சிந்தனையாலும் புரிந்து கொள்ள முடியாது தர்க்கத்தாலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பிரம்மனை ஆத்ம விஷயத்தில் உள்ள பிரம்ம தத்துவத்தை ஆத்ம தத்துவத்தை இவர்கள் தர்க்கத்தாலேயே அதை பார்க்குறாங்க அதனால் அவங்களுக்கு அது புரியுறதில்ல குழம்பி போயிருக்காங்க ஆத்ம விஷயத்தில் அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியார் திட்டினார் அது முப்பதாவது ஸ்லோகத்தில் நிந்தனை எல்லாம் சொன்னார் பிறகு சுரேஸ்வராச்சாரியார் முப்பத்தி ஒன்றாவது இந்த பௌத்தர்கள் அவர்களும் சூன்யவாதிகள் அவர்களை சுரேஸ்வராச்சாரியாரர் சங்கராச்சாரியருடைய சிஷியர் அவர் திரு அவர் வந்து கண்டனம் பண்ணுறார் அறியாமையுடன் கூடியவர்கள் அவங்களுக்கு ஒரே பிரமாணம் அனுமானம் தான் நேரடியாக பார்க்கறதை கூட ஒத்துக்கிற மாட்டாங்க கண்ணில் பார்க்குறதை கூட ஒத்துக்கிற மாட்டாங்க அதை அனுமானம் பண்ணி அப்படி சொல்லி புரிய வச்சா இது உண்மைன்னு ஒத்துக்கிடுவாங்க அவங்களுக்கு ஒரே ஒற்றை கண் உடையவர்கள் சொல்கிறார் அனுமானம்ங்கிற ஒரு பிரமாணத்தை தவிர எந்த பிரமாணமும் இல்லை அவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அவங்க இதுபடி பிரம்மம்னும் கிடையாது ஆத்மானும் கிடையாது கடவுள் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அதில் வந்து எதோ வந்துருச்சு அப்படி சொல்கிறவங்க இது சுரேஸ்வராச்சாரியர் வந்து அவங்கள நிந்தனம் பண்ணுறார் பிறகு முப்பத்தி ரெண்டுலேருந்து நாம் என்ன பண்ணுறோம்னா சித்தாந்திகள் அவர்கள் வழியிலேயே போய் அவங்க சொன்ன கருத்தை தவறுன்னு சொல்கிறோம் இங்கே எப்படி பார்த்துருக்கணும் இதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம் ஏகம் ஏவா அர்த்தம் பார்த்தோம் இவைகள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது அவன் பூ பௌத்தர்கள் என்ன சொல்கிறாங்க சூன்யம்தான் இருந்தது இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு ஒன்றுமே இல்லை அதிலிருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அது தப்புன்னு சொல்லி கண்டனம் பண்ணார் இப்போ என்ன பண்ண போகிறான்னா அவங்க சத் அவங்க சொன்னது தவறுங்கிறத அவங்க பாஷையிலே அவங்களுக்கு புரிய வைக்கிறது வேதத்தில் சொல்லியிருக்குன்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாம் இருந்தாலும் அவருடைய பாஷையிலேயே போய் புரிய வைக்கிறதுக்காக என்ன சொன்னாங்க முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் இருந்தது அப்படிங்கிறான் சூன்யம்னா இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த சூன்யம் இருந்ததுன்னு ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி அந்த சூன்யம்ங்கிறது இந்த இருந்ததுங்கிற வார்த்தை இருக்கு இருந்ததுன்னா சத்து இந்த சத்துங்கிறது சூன்யத்தினுடைய சேர்க்கையா அதனுடைய சுரூபமானு ஒரு கேள்வியாக கேட்டார் ரெண்டு இருக்கு சூன்யம் இருந்தது இருந்ததுங்கிறத நம்ம சத்துன்னு சொல்கிறோம் சூன்யம்னா இல்லாமல் அப்போ இந்த சூன்யத்தில் இருந்ததுன்னு சொல்கிறது அதோட சேர்ந்து இருக்கா அல்லது இருக்கா சொரூபத்துக்கு சேர்ந்து இருக்கிறது நிறைய பார்த்துருக்கோம் சூரியன் இருக்குன்னு சொன்னால் சூரியனில் ஒளி வந்து சுரூபம் சந்திரனுடைய ஒளி சூரிய ஒளி சேர்க்கு தண்ணீர் இருக்கு தண்ணீரில் வந்து சூடு இருக்கு அந்த சூடு வந்து தண்ணீரின் சொரூபம் சொருபம் இல்லை சூடு சேர்ந்துருக்கு ஒரு நெருப்பில் சூடுன்னு சொன்னால் அதனுடைய சொருபமே சூடு தான் சூடில் நெருப்பே கிடையாது இப்படி சூன்யம் இருந்ததுன்னு சொல்கிறது இருந்ததுங்கிறது அவர் சேர்ந்துருக்கா இல்லை அவருடைய சொருபமாக இருக்குன்னா நீ என்ன சொன்னாலும் தோஷம் வருங்கிறார் இருந்ததுன்னு சொன்னாலும் குற்றம் வரும் இல்லைன்னு சொன்னாலும் குற்ற வரும் எப்படின்னு சொன்னால் இல்லாதது இருக்கிறதுன்னு சேர முடியுமா ரெண்டு ஆப்போசிட்டே ஒன்று இல்லைன்னு சொல்லியிருக்கணும் இல்லாதது இருந்ததுன்னு ஒரு வார்த்தையை சேர்க்குறேன் என்ன சொன்னாலும் அதில் தோஷம் வரும் வியாகாத தோஷம் வரும் நான் ஊமை அப்படின்னு ஒருத்தன் பேசினா அங்கே வியாகாத தோஷம் கான்ட்ராவர்சி இல்லைன்னு சொல்லியாச்சு அது இருந்ததுன்னு எப்படி சொல்கிறாக்கே ஒன்றுமே இல்லைன்ட்டு அப்புறம் இருந்ததுன்னு எப்படி சொல்கிறேன் அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார் என்ன உதாரணம்னா இருளும் ஒளியும் சேரவே முடியாது சூரியன் சூரியன் உதாரணம் சொல்லி சூரியன் என்னைக்காவது இருளை பார்க்க முடியுமா சூரியன் பிரகாசம் உடையது இருள் பிரகாசமற்றது பிரகாசம் உடையதும் பிரகாசமற்றதும் சேரவே சேராது இது இருந்தால் அது இருக்காது அது இருந்தால் இது இருக்காது இரண்டையும் சேர்த்து சொல்கிற அன்றைக்கொரு உதாரணம் கூட பார்த்தோம் ஒருத்தர் வந்து ஒரு முதலாளி அந்த காலத்தில் பெட்ரோ பெட்ரோமார்க்ஸ் லைட் இருக்கும் அதெல்லாம் கொண்டு போய் அங்கே அங்கே இருட்டான இடத்துல வச்சுட்டு வருவாங்க ஒரு தொழிலாளர்கிட்ட நீ இந்த லைட்டை கொண்டு போய் எங்கே இருட்டுருக்கும் அங்கே போய் சொன்னாராம் அவன் ஒரு மணி நேரம் சுற்றிட்டு எங்கேயுமே இருட்டு இல்லைன்ட்டு வந்துட்டாங்க அது தூக்கிட்டு போகும்போது எங்கே இருட்டுருக்கோம் லைட்டோடே போகிறான் எங்கே இருள பார்க்க முடிய இவர் எங்கே இருள் இருக்கோ அங்கே வையுங்கிறாரு அவன் லைட்டை கொண்டு போய்ட்டு பார்க்கும்போது லைட்டோட போகும்போது விழிச்சு இருட்டு எங்கேயா பார்க்க முடியுமோ பார்க்க முடியாது இப்போ சூரியன் இருளை அறியாது இருள் இருந்தால் சூரியன் இல்லைன்னு அர்த்தம் அது மாதிரி இல்லை இருக்கு இப்படிங்கிற வார்த்தையே கான்ட்ராவர்சியா இருக்கு அதனால நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிறகு இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் முப்பத்தி மூணாவது சோழ வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டோம் முப்பத்தி வரைக்கும் கண்டனம் பண்ணார் முப்பத்தி ரெண்டுல அவங்க வழியிலே போய் சொல்கிறார் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்கிறார் இதில் நீ வந்து அதனுடைய செயற்கையாக சொருபமான ரெண்டும் சொல்ல முடியாது செயற்கைன்னு சொன்னாலும் தோஷம் சொருபம்னு சொன்னாலும் தோஷம் ஏன்னா இருளும் ஒளியும் சேராது அதுக்கு உதாரணம் சூரியன் சூரியனும் இருளும் என்றும் சேராது நாம் இருளையும் பார்க்க முடியும் சூரியனையும் ஒளியையும் பார்க்க முடியும் சூரியனால் இருளை பார்க்கவே முடியாது அதனால தான் இந்த கண்ணை வந்து ரொம்ப உயர்வாக சொல்லுவாங்க இது 33 வரைக்கும் பார்த்தோம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் இன்னொரு விஷயம் வருது அதை நம்ம பார்க்கலாம் இப்போ படிக்கலாம் முப்பத்தி நாலு நாம ரூபே மாய யாசுவி கல்பிதே சூன்யசிய நாம ரூபே செ தேவிய தான் மாயாசு விம்தேவியம் இங்கே பூர்வபட்சி என்ன சொல்கிறாருன்னா பூர்வபக்ஷின்னா நம்ம கருத்துக்கு எதிரான கருத்து உள்ளவர்கள் நம்ம இந்த வேதாந்த விசாரம் பண்ணும்போது பூர்வபட்சி சித்தாந்தங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவோம் பூர்வபக்ஷின்னா நம்ம கருத்துக்கு எதிர்கருத்து சொல்கிறாங்க சித்தாந்தினா நம்மளுடைய கருத்து என்ன கேட்குறான் இந்த ஜகத் பிரம்மத்திடம் இருந்ததா இல்லையா நம்ம என்ன முதல் என்ன நம்ம கேட்டோம் சூன்யம் இருந்ததுன்னு சொல்கிற அது சேர்க்கையா சுரூபமானு கேட்டு அதை நிர்மாணம் பண்ணும் ரெண்டும் சொல்ல முடியாதுன்னு ஆக உடனே திருப்பி ஒரு கேள்வி கேட்குறான் இந்த ஜெகத் பிரம்மத்திடம் இருந்தா இல்லையா அங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறோம் பிரம்மத்திடம் இருந்து வந்ததுன்னு சொல்கிறோம் அப்போ பிரம்மத்திற ஜத் இருந்துச்சா இல்லையான்னு கேட்குறான் நியாயமான கேள்வி தானே ஜெகத் தோன்றி இருக்குதுன்னு சொல்கிறோம் எங்கேருந்து கடவுளிருந்து வந்துச்சுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஜகத் அங்கே இருந்தா இல்லையா இருந்துச்சுன்னு சொல்லணும் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும் அவன் என்ன சொல்கிறான்னா இருந்துன்னு நீ சொன்னா ரெண்டாய்ப்போச்சு இப்போ பத்து வார்த்தையை பயன்படுத்தாதான் என்ன உலகம்னு ஒன்று இருக்குது பிரம்மன் ஒன்று இருக்கு துவைதம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன நான் சொல்கிறதானே இல்லாம இல்லை தானே வந்திருக்கு சூழ்நாள் சரியாகிப்போச்சு நான் இல்லாமல் இருந்துச்சு அதுலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறேன் நீ பிரம்மன் ஒன்று இருந்து அதுலேருந்து வந்திருக்குங்கிற அப்போ பிரம்மத்துட்ட ஜெகத் தெரிஞ்சா இந்த சிருஷ்டியெல்லாம் இருந்துச்சா இல்லையான்னு கேட்குறான் இருந்துன்னு சொன்னால் ரெண்டாயிப்போ சிப்பேன் பிரம்மன் ஒன்று இருக்குது இந்த உலகம்னு ஒன்று இருக்குது அப்போ துவைதம் அத்வைத கருத்து நீ சொல்லாத இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ இல்லாமையிலிருந்தால் இந்த உலகம் வந்திருக்கு அப்போ நான் சொன்ன கருத்துக்கு நீ வந்துருவே இல்லை எதாவது பயிர் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்பில் இதுக்கு என்ன சொல்கிறோம்னு சொன்னால் நீ சொல்கிறது உண்மைதான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இந்த ஜெகத் வந்து வெறும் நாமரூபந்தான்ப்பா அது உண்மையிலேயே வந்து இல்லை ஆனால் வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னா நாமரூபமாக வந்திருக்கிறது இருக்கு என்றும் சொல்ல முடியாது இல்லை என்றும் சொல்ல முடியாத அனிர்வச்சனமாய மாயாஸ்வரூபமாக இருக்கிறது வார்த்தையால் விளக்க முடியாததாக இந்த ஜகத் இருக்கிறது அதனால் இருக்குன்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியலை இதுவே கான்ட்ராவர்சியாக தெரியும் நம்மளுக்கு நாம ரூபம்னாலே அதை வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது கயிற்றில் பாம்பு இருக்குது அங்கே என்ன உற்பத்தி ஆகிருக்கு பாம்பான கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே ஒரு பெயர் வந்திருக்கு ஒரு ரூபம் தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான் அங்கே உற்பத்திங்கிறது உண்மையிலே இல்லை ஒரு பெயரும் வடிவம்தான் உற்பத்தி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம் உடனே சூன்யவாதி அந்த எதிர்க்க என்ன சொல்கிறான்னு சொன்னால் நானும் சொல்கிறேன் இதுவும் வெறும் நாமரூபம் நீ வச்சுட்டு போ சூன்யம்ங்கிறது நீ இல்லைன்னு சொல்கிற இல்லை அது வெறும் நாமரூபம்னு வச்சுக்க அதுவும் ஏற்றி வைக்கப்பட்டது பாம்பில் கயிற்றில் பாம்பு எப்படி ஏற்றி வைக்கப்பட்டதோ பிரம்மனிடம் ஜெகத் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு நீ சொல்கிற பிரம்மன் இப்படி ஜகத் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு எப்படி நாமரூபமா ஒரு பெயர் வடிவம் வந்திருக்கு அது மாதிரி சூன்யமும் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கவே இல்லாமையும் ஏற்றி வைக்கப்பட்டேன்னு வச்சுக்குவேன்னு சொன்ன உடனே நாம் என்ன சொல்கிறோம்னா இந்த ஏற்றி வைக்கப்பட்டதை நீ ஒத்துக்கிட்டா எங்கள் கொள்கைக்கு வந்துட்டேன் இதெல்லாம் ஒரு புத்தியை தீட்டுறதுக்காக பேசுகிற விஷயம் அது மட்டும் இல்லை நாஸ்திரியவாதிகள் நிறையா இப்படித்தான் பேசி குழப்பி இருக்கு இது நாஸ்திரியவாதம் பார்த்தா ஒன்றுமே இல்லை கடவுள் நோர்த்தர்கள் அருந்து வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க இயற்கையாக வந்துச்சு அதுவாக வந்துச்சு உலகம் அப்படி தானே சொல்கிறாங்க அந்த வாதம் பொய்ங்கிறதுக்கு தான் இது அந்த காலத்திலே இருந்திருக்கு பாருங்க அந்த காலத்துலேயே இந்த வாதமெல்லாம் இருந்திருக்கு இருந்த சொல்கிறார் ஏற்றி வைக்கப்பட்டது சூன்யமும் இல்லாமையும் அப்படித்தான் ஏற்றி வைக்கப்பட்டது வச்சுக்கன்னு சொன்னால் ஏற்றி வைப்பதற்கு ஏதாவது ஒன்று இருந்தாக வேண்டும் பிரம்மன் ஒன்று இருக்கப்ப நீ என் கொள்கைக்கு வந்துட்ட அதனால் நீ நீடூலி வாழ்க அப்படிங்கிறாருங்க நீ எங்கள் கொள்கைக்கே வந்ததுனால நீடூழி வாழ்க அதாவது இவரை மடக்கிறதுக்கு அவன் மடக்கிறான் இவர் திருப்பி அவனவே என்ன பண்ணிடுறார் அவன் வார்த்தையை வச்சே மடக்கி நீ நீழி வாழ்க்கைங்கிறார் நீ எனக்கு தீங்கு செய்ய நினைச்ச அது உனக்கே தீங்க முடிஞ்சு அப்படின்னு சொல்ற சில நேரம் பார்த்தீங்கன்னா சில நல்லவங்க கூட வேதாந்தத்திலே அப்படித்தான் வருது வாதத்திலையே நம்மளை மடக்கிறதுக்கு பார்ப்பாங்க அந்த வாதமே அவங்கள மடைக்கிறோம் சில பேர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பாங்க அந்த கெடுதல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லதாக முடியும் அந்த கெடுதல் நல்லதாக முடியும் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையிலோட ஒன்று இருந்துச்சு அவர் வந்து யாரையும் குசாகவும் திட் சொல்லிடுவார் ஏதாவது தப்பு பண்ணால் ராமகிருஷ்ண பரமம்சர் அங்கே ஒரு பெரிய அர்ச்சகர் இருந்தார் அந்த கோயிலில் அவர் தப்பு பண்ணவும் இவருக்கு மாமா முறை வேணும் மூத்தவர் அவர் வாக்கு உள்ளவர் அவர் வாயில எது சொன்னவர் பழிச்சிரு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிடுவார் சொன்ன உடனே என்ன ஆகும்னா அவர் கோவம் வந்து நீ என்னையவாட சொல்லிவிட்ட வாயில் ரத்தமாக வடியும்னு சாபம் போட்டுவேன் மறுநாள் பார்த்தா ராமகிருஷ்ணருக்கு ரத்தமாக வடிய ஆரம்பிச்சிருவான் நான் வாயு வழி ரத்தமாக வடிய ஆரம்பிச்சுருவேன் எல்லாம் பயந்துருவாங்க அந்த நேரத்தில் ஒரு யோகி இந்த இதெல்லாம் பண்ணுற ஒருத்தர் ஒரு சாமியார் வருவர் அவரை கூப்பிட்டு வருது ரத்தமாக வருதுன்னு கேட்ட உடனே அவரை கேட்ப நீ இந்த யோகை பயிற்சி பண்ணுறியான்னு ஏதோ ஒரு கடையோகமே நம்ம பயிற்சி பண்ணுறியான்னு கேட்பாராம் ஆமான்ட்டு காப்பில இந்த ரத்த வலியுன்னு நீ செத்துருப்பேன் ரத்தம் வந்தது உனக்கு நல்லதாக முடிஞ்சு போச்சு அந்த பயிற்சியில் அது வரணும் அப்படிங்கிறாராம் அப்போ அவருடைய சாவமும் வலிச்சிருச்சு ஆனால் அது இவருக்கே நல்லதாக முடிஞ்சு அப்படி எதிரி எதிர்வுக்கார சொல்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அவர் மடைக்கிறார் நீ ஏற்றி வைக்கப்பட்டு சொல்கிற ஒத்துக்கிட்டேன்னா எங்கள் ஊழல்க்க தானே எங்கள் நீயே வந்துட்டேன்னு சொல்லி அதுவே எனக்கு நன்மையாக போச்சு கொண்ட வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் பொதுவாக எதிர்வாதம் பண்ணுறவரை ஒருத்தர் வாதம் பண்ணார்னா அவர் நம்ம திருப்பி கஷ்டப்படுத்தினோம்னா எதிர்வாதம் பண்ணக்கூடாது அவர் சொல்கிறதே நீ சொல்கிற சரிப்பான்னு சொல்லி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க அவர் கஷ்டமாக போயிடும் இவர் அது மாதிரி நீ சொல்கிறது சரிப்பான்னு சொல்லி நீடு வாழ்க்கு சொல்கிறார் அதுதான் ரொம்ப கஷ்டப்படுத்துறது அந்த எதிர்வாதம் சொல்கிற என்ன கருத்து சொல்கிறார் அதை திருப்பி சொன்னோம்னால் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும் ஒரு சினிமா படம் கூட இருக்குது வடிவேல் இந்த ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் கூட்டுப்பாங்க என்ன கையைப்படுத்தி சொல்லி தான் திருப்பி திருப்பி சொல்லி பஞ்சாயத்தை கழச்சி விட்டு வந்துடுவாங்களே அந்த என்ன சொல்றாங்களோ அதே வார்த்தையை திருப்பி சொல்றார் இப்ப அந்த மாதிரி சூன்யவாதி சொன்ன வார்த்தையவே திருப்பி சொல்லி அதிலேயே மடைக்கிறார் அப்ப ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு யாங்களும் ஏற்றி வைக்கப்பட்டது ரெண்டும் ஒன்று தானே நீங்க சந்தோஷமா இருப்பா அப்படிங்கிறார் பிறகு என்ன சொல்றாருன்னு சொன்னா நீடலி வாழ்கன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வர்றார் அடுத்ததுல அவன் என்ன சொல்ல போறான் நீ ஏற்றி வைக்கப்பட்டன ஒன்று இருந்தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன ஒன்று பிரம்மன் ஒன்று இருந்தால்தான் ஏற்றி வைக்கப்பட்டதுனா அப்போ பிரம்மனை நீ ஒத்துக்கிட்டே நடத்தான் அவன் என்ன சொல்கிறான் பிரம்மனும் ஏற்றி நான் சொல்லிட்டு போகிறேன் அதுவும் ஒரு கற்பனை ஏற்றி வைக்கப்பட்டு சொல்லும்போது அடுத்த சுலோகத்தில் அது விளக்கம் சொல்கிறார் அதாவது இந்த நீடூழி வாழ்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் இந்த மாதிரி கருத்தை சொன்னதுனால பயமுறுத்துறது என்னடா நம்ம ஒன்று எதிர்வாதம் பண்ணால் இவன் நம்மளை நம்ம சொன்னதவே சொல்லின்னு சொல்லி அதுக்கு இது கூட ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒருத்தர் பெட்ச ஏட்டுக்கு போனான்னா ஒரு அம்மா சாப்பாடு இல்லைன்ருக்கு நீங்கள் சாப்பாடு போடலைன்னா நேற்று அந்த வீட்டில் செஞ்சது மாதிரி செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னான் பயந்துட்டு போட்டாங்களாம் ஒரு பயமுறுத்திருக்கேன் என்னப்பா நேற்று அந்த வீட்டில் செஞ்ச அவங்க போடலைன்னு சொன்னாங்க அன்னைக்கு விரதம்னு நினச்சிருந்துட்டேன் அப்படின்னு நான் அந்த முதல் வார்த்தையை சொன்ன உடனே ஒரு பயமுறுத்துறக்கா வார்த்தை மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா நீ நீழூலி வாழ்கணும்னு அவனுக்கு பயமாது ஒரு பயமுறுத்துறது மாதிரி ஒரு வார்த்தை அது நம்ம கருத்தையே சொல்லிட்டு இவர் பண்ணி நல்லா சந்தோஷமா இருன்னு சொல்றாரு நம்மளை வாழ்த்துறாரேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அடுத்த கருத்துக்கு வர்றாப்புல இவன் சூன்யமும் நாமரூபந்தான்னு சொல்கிறான் அந்த நாமரூபம்னா ஏதாவது ஒன்று ஏற்றி அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கருத்து அவன் அந்த ஆதாரமும் ஏற்றி அடுத்த சுலோகத்தில் சொல்ல அது எப்படி பொய்ங்கிறது நிரூபிக்க இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்து இதுல சிம்பிள் அவ்வளோதான் அர்த்தம் பார்ப்போம் அப்படின்றம்னா வியத் ஆதி வியத்னா ஆகாசம் ஆதினா முதலிய ஆகாச முதலிய பஞ்சபூதங்களுக்கு ஒரே வரியில் சொல்லிட்டார் ஆகாசம் முதலிய நாமரூபே நாமரூபம்தான் மாயையா அடுத்த வார்த்தை மாயையினால் சுவி கல்பிதே நன்கு ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது எதனிடத்தில் பிரம்மனிடத்தில் நன்கு ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது அல்ல பிரம்மனிடத்தில் சேர்த்தி கரணம் அதாவது ஆகாச முதலிய பஞ்சபூதங்கள் நாமரூபம்தான் அதெல்லாம் வெறும் நாமரூபம் தான் உண்மையிலே இல்லை அது எப்படி வந்திருக்கு மாயையினால் பிரம்மத்திடம் நன்கு ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது சுவி கல்பிதே அப்படி நாம சொன்ன உடனே சூன்யவாதி சொல்றான் அடுத்த வார்த்தைமும் அதுபோலமும் நாமரூபேச்ச நாமரூபம்தான் என்று அந்த சொல்றேன் அது வெறும் நாமரூபம் வச்சுட்டு போ நாமரூபம்தான் என்று ததா ததா சேத்துனா ததானா இவ்விதம் பேசினால் நீ என்னிடம் இவ்விதம் பேசினாள் சூன்யமும் நாமரூபம்தான் என்று நீ என்னிடம் சொன்னால் ஜீவியதாம் சிரம் சிரஞ்சீவியாக வாழ்வாயாகிறார் அதை மட்டும் சொல்றார் ஏன் சொல்றார என் கருத்துக்கு வந்துட்ட அதனால நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயாக அப்படிங்கிறார் முதல்வரி நமது கருத்து ஆகாச முதலியவை எல்லாமே வெறும் நாமரூபம்தான் மாயையினால் பிரம்மத்திரம் ஏற்றி உடனே அவன் சொல்றான் சூன்யமும் ராமரூபம்தான் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை சொல்லலாம் ஏன்னா ராமரூபம் நம்ம பொயின்னு சொல்றோம் இல்லைன்னு சொல்றோம் சும்மா தோற்றம் சொல்றோம் அது மாதிரி நீ வச்சுக்கன்னு சொன்னா நீ நீடூளி வாழ்க சிரஞ்சீவியாக வாழ்க்கை மட்டும் சொல்றா என் கருத்துக்கு வந்துட்ட நாங்களும் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு நீ ஏற்றி சொல்லி அப்ப அடுத்ததுல எதில் ஏற்றி வைக்கப்பட்டது பிரம்மத்திடம் ஏற்றி சொல்றான் அவன் என்ன சொல்ல போறான் நீ பிரம்மத்திடம் ஏற்றி சொன்னா பிரம்ம ஏற்றிப்பட்டது அதுவும் வெறும் ஒரு பொருள் ஏற்றி நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்றேன் இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்கிறது முப்பத்தி அஞ்சு சொல்றோம் நாம ரூபேத்தே கல்விதை கல்பிதை கல்பிதே சேத்த சதபி நாம கல்பிசேத் தவிரேதிச்சி கற்பிதம் கற்பிக்கப்பட்டது அப்படின்னு நாம் சொல்கிறோம் அவனும் கற்பிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே கற்பிக்கப்பட்டதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும்ன்னு சொல்கிறான் இங்கே என்ன சொல்கிறான்னா அவன் என்ன சொல்கிறேன் ஆதாரம் இருக்குன்னா நீ சொல்கிற ஆதாரம் இருக்கு அதுவும் கற்பிக்கப்பட்டுன்னு நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு பூர்வ பக்ஷி அந்த சூன்யவாதி நாம் என்ன சொல்கிறோம்னா எந்த ஒரு கற்பிதமும் கற்பிக்கப்பட்டதும் ஏற்றிவிக்கப்பட்டதும் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஏற்றி வைக்க முடியாது நீ பிரம்மன் வந்து கற்பிக்கப்பட்டதுன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும் அப்புறம் அதுக்கு ஒன்று சொல்லணும் இப்படியே போய்கிட்டே இருக்கு அனவஸ்தா தோஷம் வந்துடும் அப்போ ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு கற்பிதமும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறோம் பாம்பை கற்பனை செய்யணும்னா ஒரு பாம்பு இருக்குன்னு சொல்லணும்னா சும்மா அந்த இடத்துல பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இந்த நைட்டாக இருக்குது இந்த வயர் கூட கிடக்கு வளைஞ்சு வளைஞ்சு அப்போ பாம்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த கற்பனை செய்வதற்கு ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லை பூமி வெடிப்பு தெரியும் இல்லை மாலை ஏதாவது கிடஞ்சுன்னா அது கூட பாம்பாக தெரியும் ஆதாரம் இல்லாமல் ஒரு கற்பனை என்பது நடக்கவே நடக்காதுங்கிறார் நீ யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் வந்து பொய் சொல்லணும் பெரிய பொய்யன் உலகத்திலே மகா பொய்யனாக இருக்கான் ஒருத்தர் அவனை மாதிரி உலகத்தில் யாரும் பொய் சொல்லவே முடியாதுன்னு வச்சுங்க ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அவன் கிட்ட போடுங்க நீ சொல்கிற பொய்யில் அதுக்கு ஆதாரமாக உண்மைன்னு ஒன்று இருக்கக்கூடாது உண்மை இல்லாமல் ஒரு பொய் சொல்லிட்டு பார்ப்போம் சொல்ல முடியுமா கற்பனை பண்ணி பாருங்க உண்மை இல்லாமல் ஒரு பொய் சொல்ல முடியுமா இப்போ நான் அண்ணா சொல்கிறார் ஒருத்தர் இங்கே வர்றாரு வந்துட்டு இந்த காலில் ஒருத்தருமே இல்லைன்னு சொன்னால் பொய்தானே ஒருத்தருமே இல்லைன்னு அது பொய்யா இருக்கணும் என்ன அர்த்தம் இங்க எல்லாம் உட்காந்துருக்கணும் இந்த உண்மை இருந்தாத்த எல்லாரும் அமர்ந்திருந்தா அவன் பொய் சொல்லலாம் இல்லைங்கிற வார்த்தையே இல்லை ஒருத்தருமே இல்லைன்னா அர்த்தம் அவன் அங்கே எல்லாரும் உட்காந்துருக்க பொய் சொல்லலாம் உண்மை இல்லாமல் பொய்யே சொல்ல முடியாது புரியுதாது ஒரு பொய் சொல்லணும்னு அதுக்கு உண்மை ஒன்று இருக்கணும் இல்லை அப்படி சொல்ல முடியுமா இது ஒரு பெரிய லாஜிக் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் உண்மை இல்லாமல் பொய் சொல்ல முடியும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எவ்வளவு மகா பொய்யனாக கூட இருக்கட்டும் ஒரே ஒரு கண்டிஷன் போடுங்க நீ சொல்கிற பொய்க்கு ஆதாரமாக ஒரு உண்மை இருக்கக்கூடாது பொய்ய சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் இருக்குது நாம் நினைக்கிறோம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த உலகத்தில் உண்மை பேசியே வாழவே முடியாதுன்னு பாங்க இல்லையா நீ சத்தியம் பேசியே வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் பொய்யே பேசி வாழ்ந்துருங்க பார்ப்போம் ஒரு உண்மை கூட சொல்லக்கூடாது பொய்யை பேசி ஒரு நாள் வாழ்ந்துருங்க பாப்போம் ஒரு உண்மை சொல்லாமல் ஒரு நாள் வாழ்ந்துருங்க வாழ முடியுமா சாஃப்டேன்னு கேட்டால் கூட என்ன சொல்லி ஆகுங்க ஆனால் பொய்ய பேச வாழ்ந்துட முடியும் உண்மை பேசவும் ஒரு நாள் வாழ முடியும் ஒரு உண்மையோடு நீ சொல்லக்கூடாது கற்பனை பண்ணி பாருங்கள் வாழ முடியுமா நிச்சயம் முடியாது ஏன்னா உண்மைதான் உண்மை உண்மை இல்லாமல் போய் வரவே வராது அது மாதிரி ஆதாரம் இல்லாமல் ஒரு தோற்றம்ங்கிறது வரவே வராது ஆதாரம் இல்லாமல் ஒரு கற்பனையோ நாம ரூபமோ வரவே முடியாது கற்பிக்கப்படுவது என்பது ஆதாரம் இல்லாமல் என்றும் வரவே வராதுங்கிற இது ஒரு பெரிய லாஜிக் இது இதை வச்சு நூறு கருத்தையும் சொல்லுவாங்க ஒருத்தர் நம்ம என்ன சொல்றோம் சுகமாக வாழன்னு நினைக்கிறோம் எப்போ இந்திரிய சுகத்தில் ஒருத்தனை வளவே முடியாது ஆனால் இந்திரியசுகம் இல்லாமல் வாழ முடியும் அப்படி எது உண்மை அப்படிம்பார் சுகங்கிறது வந்து வந்து போறது பொய்ங்கிறது அப்படித்தான் ஆனா அதுக்கு ஆதாரம் ஒன்று இருக்கணும் உண்மை இல்லாமல் பொய் எப்படி சொல்ல முடியாதோ அதுபோல் ஆதாரம் இல்லாமல் கற்பனை என்பது நடக்கவே நடக்காது ஆதாரம் இல்லாத பொய் உலகத்தில் இல்லவே இல்லை கனவு பொய் தான் சித்தத்தில் பதிவு இல்லாமல் கனவு வரவே வராது கனவுங்கிறது பொய் ஆனால் ஏற்கனவே பதிஞ்ச பதிவு சில பேர் சொல்வாங்க இல்லை எனக்கு வந்து நான் எனக்கு நடக்காத முடியாத சம்பவங்கள்லாம் எனக்கு வந்துருக்கு நான் வானத்தில் பறக்கிறது மாதிரியெல்லாம் எனக்கு கனவு வருது ஊடுறது மாதிரி வருதுன்னா ஒரு ஜென்மத்தில் பறவையாக பறந்துருப்போம் ஒரு ஜென்மத்தில் பாம்பாக பறந்துருப்போம் அந்த பதிவு உள்ளே இருக்கும் சித்தத்தில் அதனால் அந்த கனவு வருது சித்த அதில் தான் ஃபுல்லாக ஒரு சித்தன்ற ஒரு பதிவுனாத்தான் அந்த கனவே வருது அது மாதிரி ஆதாரம் இல்லாமல் ஒரு கற்பனை வரவே வராது அப்படிங்கிறார் காணல் நீருக்கு ஆதாரம் என்ன சும்மா காணல் நீர் தோணுமா பூமி இருக்கணும் வெப்பம் இருக்கணும் அப்போ காணல் நீர் தோணும் வெள்ளியாக ஒன்று தெரியுதுன்னா சிப்பி இருக்கணும் அங்கே சிப்பி இல்லாட்டி வெள்ளி தெரியவே தெரியாது கடற்கரையில் பார்க்குறோம் ஒரு வெள்ளி தெரியுதுன்னா அங்கே சிப்பின்னு ஒன்று இருக்கணும் சிப்பி இல்லாமல் வெள்ளியா தெரியாது அப்போ ஒரு கற்பனை ஒரு கற்பிதம்னு ஒன்று ஆதாரம் என்பது ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும் நீ சூன்யம் அப்படிங்கிற அதுவும் கற்பனைன்னு சொன்னால் அதுக்கு ஆதாரமும் ஒன்று ஆகணும் இப்போ ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்கிறான் சொல்கிறதுக்கு அவன் இல்லையா இந்த ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு திருந்ததே ஆகணும் முடியுமா ஒருத்தன் வந்து நான் தான் சொல்கிறேன் இங்கே இருக்குது அந்த ஹாலில் போய் நான் ஒரு ஹால் இருக்கு யாராவது இருக்காங்களான்னு பார்த்து வச்ச சொல்கிறேன் போகிறான் அங்கே ஒருத்தருமே இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான் அது உண்மையானு சொல்றதுக்கு ஆதாரம் அவர் சொல்ல முடியுமா ஒருத்தர் யாரோ இருக்காங்க வெளியே போயிட்டாங்க நீ போய் பாத்துட்டு வா போய் ஒருத்தருமே இல்லைங்கிறான் ஒருத்தருமே இல்லைங்கிறதுல அந்த ஒருத்தருமே இல்லைன்னு சொல்வதற்கு இவ இருக்கணும் இவ ஆதாரமா இருக்கணும் இல்லாடி யாரு வந்து சூன்யம்தான் இருந்தது ஒன்றுமே இல்லை என்று நீ சொல்கிறாயே நீ இருக்கே என்பதோ அதுக்கு ஆதாரமா அப்படிங்கிறார் அதனால எப்பொழுதுமே ஒரு கற்பனை நாமரூபம் சொன்னா அதுக்கு ஆதாரமாக உண்மையாக ஒரு தத்துவம் இருந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறார் இது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து இல்லாதது ஆதாரம் இல்லாமல் ஒரு பொய்யை சொல்ல முடியாது உண்மை இல்லாமல் பொய்யை சொல்ல முடியாது அது மாதிரி ஆதாரம் இல்லாமல் ஒரு கற்பனை வராது நகை இல்ல தங்கம் இல்லாமல் நகை செய்ய முடியும் நக நாமரூபந்தேன் மண்ணு இல்லாமல் பானை எப்படி செய்ய முடியும் பிரம்மன் இல்லாமல் இந்த உலகம் தோன்றாது பிரம்மன் என்ற ஆதாரம் வேண்டும் இன்னொரு சொல்லலாம் பிரம்மனும் வந்து ஒரு கற்பிதம்னு சொன்னேன்னா இப்படி போய்கிட்டே இருக்கு அது எதில் கற்பிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் அது எதுக்கு போய்கிட்டே இருக்கும் அதனால் பிரம்மன் ஆதாரம் அதில் கற்பிக்கப்பட்டதுங்கிறார் உண்மையில்லாத பொய் சொல்ல முடியாதது போல் ஆதாரம் இல்லாமல் ஒரு கல்பிதம் நடக்கவே நடக்காது இது இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்திடலாம் சதோபி நாமரூபேத்வே சத் அபி சதோபிய பிரிச்சம்னா சதக அபி சதக அப்படின்னா அப்படின்னா அந்த சத்து சத்து அர்த்தம் அந்த சத்து நாமரூபேத்வே அந்த சத்தும் நாமரூபம் ஆகிய இரண்டும் இரண்டும் அர்த்தம் அந்த சத்தும் நாமரூபம் ஆகிய இரண்டும் கல்பிதே கற்பிக்கப்பட்டது என்று சேத் சொன்னால் நீ சொல்வாயானால் ததா அப்பொழுது வத சொல் நீ சொல் குத்திரிதி அந்த கல்பிதம் எதில் என்று நீ சொல் வதன்ன சொல் அடுத்த வார்த்தை குத்ரேபி குத்ர இதி அந்த கற்பிதம் எதில் என்று வத நீ சொல் அந்த கற்பனை என்று எதில் சொல் எதில் கற்பிக்கப்பட்டிருக்கு நீ சொல் ந நிரதிஷ்டானோ நிரதிஷ்டானோ ந பிரிதீக்ஷியதே நிரதிஷ்டானோன்னா ஆதாரம் இல்லாத அதிஷ்டானம்னா ஆதாரம் நிரதிஷ்டானோன்னா ஆதாரம் இல்லாத ந பிரம்மன் இருக்கு பொய்யை ஆதாரம் இல்லாத பொய்யை நிதீட்சியதே நீக்ஷியதேன்னா எங்கும் பார்க்கவில்லை ஆதாரம் இல்லாத பொய்யை எங்கும் பார்க்கவில்லை அந்த சத்தும் அந்த பிரம்மனும் நாமரூபம் ஆகிய இரண்டும் கற்பிக்கப்பட்டது என்று நீ சொன்னால் அப்பொழுது அந்த கற்பிக்கப்படுவதற்கு ஒன்று இருக்க வேண்டும் அது எதில் கற்பிக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும் நீ ஆதாரம் இல்லாத கற்பிதம் என்பது இந்த உலகத்தில் எங்கும் பார்க்கவே இல்லை பொய்யை ஆதாரம் உண்மை இல்லாத பொய்யை பார்க்க முடியாது சொல்லவே முடியாது பொய் சொல்லணும்னா உண்மை இருந்ததே ஆகணும் ஒரு கற்பனைன்னா அதுக்கு ஆதாரம் ஒன்று இருந்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னால் இந்த சிருஷ்டியெல்லாம் நாமரூபம் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு நம்ம சொன்னான் அவன் என்ன சொன்னான் சூன்யமும் நாமரூபம்னு வச்சுக்கன்னு சொல்லிட்டான் அப்போ நீ எங்கே கருத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னான் அவன் உடனே என்ன சொல்கிறான் பிரம்மணும் நாமரூபம் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு பிரம்மனும் ஏற்றி நாமரூபம் ஏற்றி எது ஏற்றி அதுக்கு ஒரு ஆதாரம் இருந்தாக அப்போ அது பிரம்மன் அதுதான் சத்து ஆதாரம் இல்லாத ஒரு பொய்யை ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு கல்பிதத்தை இந்த உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த சுலோகத்தில் நிறுவனம் வந்தாரு அடுத்து முப்பத்தி ஆறாவது படிக்கலாம் சதாசி திதி சப்தார்த்த பேதே வைகுண்யமாபதே அபேதே புனரி மோகே தே கஷனே வைக்குனரு ச இங்க என்ன சொல்றாருன்னா இந்த சதேவ சோமிய இதமக்கிர ஆசீத்துங்கிற வார்த்தையில் சத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆஷித்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு இரண்டு வாரம் சத்துனா இருத்தல் எனக்கு சத்து ஒரு பேர் இங்க மட்டும் என்ன வாழது தோஷம் இருக்கேன்னு சொல்றேன் வருது இருத்தல் இருந்ததுனா ரெண்டு இருத்தல் வருது இது ரெண்டு வேறு வேற ஒன்றான்னு கேட்குறான் வேறு வேறுனு நாம் சொல்லிட்டோம்னா அது வேறு இந்த இருத்தல் வேறு அந்த இருத்தல் வேறு இருத்தல் இருந்தது ரெண்டு வார்த்தை இருக்குது இருத்தல் நாள் அர்த்தம் இருந்ததுனால இருந்ததுன்னே அர்த்தம் இந்த ரெண்டு வார்த்தைக்கு வேறு வேறு பொருள் சொன்னீங்கன்னா துவைதான் வந்துடும் ஒன்றுன்னு சொல்லிட்டேன்னா புணருக்தி தோஷம் சொன்னதவே என் சொல்லணும் ஒரே வார்த்தையில் முடிக்க வேண்டியானே இந்த நோய் நைன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல புனருக்தி தோஷம் வேதான் சிலர்கள் இருக்குது புனருக்தி தோஷம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல எல்லா இடத்துலையும் இல்லை சொன்னதவே திருப்பி சொல்கிறது அந்த தோஷம் வரக்கூடாதுன்னு சில இடங்களில் உண்டு நீ ரெண்டும் வேற வேறேன்னு சொன்னால் துவைதம் ஒன்றுன்னு சொன்னால் சொன்னதவே என் திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி ஏற்கனான் அதுக்கு வேறு என்ன சொல்கிறாருன்னு இது போன்ற வாக்கியங்கள் உலக வழக்கில் நிறைய இருக்கின்றதுங்கிறார் இந்த மாதிரி வாக்கியமெல்லாம் கொஞ்சம் நினச்சமில்ல உலகத்தில் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறார் உலக வழக்கில் இது போன்ற வாக்கியங்கள் நிறைய இருக்கின்றன புனருக்தி தோஷம்னா ஒரு வார்த்தையே மீண்டும் மீண்டும் சொல்கிறது மனதில் பதியுறதுக்காக சொன்னால் தப்பே கிடையாது அதில் தோஷமே கிடையாது வீட்டில் வயதானவங்களாம் சில சில பேர்கிட்ட சொல்லுவாங்க ஒரு குழந்தைகிட்ட பேர குழந்தைகிட்ட பயங்கிட்ட தான் ஏன்னா அது மனசில் பதியணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க புரிஞ்ச பிறகு ஒருத்தனுக்கு வந்து அதை நல்லா பதிஞ்சிடுச்சு புரிஞ்சுக்கிட்டான் திருப்பி சொன்னோம்னு அங்கே தோஷம் வந்துடும் எரிச்சல் வந்துடும் எதுக்கு சும்மா நை நைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்கிறேன் நான் புரியுது அப்படின்டுவோம் புரிகிறது வரைக்கும் சொல்கிறது தோஷம் கிடையாது புரிஞ்ச பிறகு சொன்னால் தோஷம் சில பேர் பாருங்கள் நாம் ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிருப்போம் அந்த காரியத்தை சாதிச்சதை நம்ம ஃப்ரெண்டுகிட்டே ஆகிட்டே சொல்லுவோம் சொல்கிற பழக்கம் இருக்குல்ல நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் விலைக்க அழகாக சொன்னோம்னா பெருமைக்கு சொல்வோம் முடிஞ்சு போச்சு ஒரு ஒரு மாதம் கழிச்சு திருப்பி என்ன ஒன்றுவான் அந்த காரியத்தை பிரிச்சு திருப்பி ஆரம்பிப்பான் ஏற்கனவே சொல்லிவிட்ட பெருசாக விரும்புருவான் இங்கே புனருக்தி தோஷம் புதுசாக நூறுட்ட சொன்னு வச்சுக்க புனருக்தி தோஷம் இல்லை ஏன்னா நம்ம பெருமையை சொல்கிறதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறதெல்லாம் இருக்குது அப்படி சொன்னது புனருக்தி தோஷம் சொன்னதவே மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஆனால் புரிவதற்காக புரியும் வரை சொல்வது புனருக்தி தோஷம் இல்லை ஜபம் பண்ணுறோம் ஓம் நம சிவாயனு சொல்கிறோம் அந்த வருத்தம் திருப்பி திருப்பி சொல்கிறோம் அதை தோஷம் சொல்ல முடியுமா பாராயணம் பண்ணுற தோஷம் சொல்ல முடியுமா தத்துவ விஷயங்கள்லாம் சொல்ல நிஷ்டைக்காக சொல் அதை தோஷம் சொல்ல முடியாது குருவானவர் புரிந்து வரை சொல்ல வேண்டும் அதனால் அது புணருக்தி தோஷம் இல்லை சாஸ்திரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த அபரோக்ஷ அனுபவோடு ஒரு இடத்துல என்ன சொல்வார்னா தூய்மையானதுங்கிறதுக்கு புண்ணியகம் முதல் ஸ்லோகத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஸ்வச்சஹம்பர் ஸ்வச்சகனால் புண்ணியமானது எதுக்கு அங்கேயும் புனிதமானதுங்கிறார் தூய்மையானதுங்கிறார் அடுத்த வரையும் தூய்மையானதுங்கிறது சொல்கிறார் திருப்பி திருப்பி சொன்னால் மனதில் பதிகிறதுக்காக சொல்கிறது சில இடத்துல ஞானமயகம் வம் அறிவுஸ்வரூபமானதுன்னு பிரகாசமயகம் வம் அப்பயும் அறிவுஸ்வரூபந்தான் திருப்பி திருப்பி சாஸ்திரம் எதுக்கு சொல்லும்னா அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் பதிவதற்காக சொல்லப்படுகிறது ஆனால் புரிஞ்ச பிறகு சொன்னால் அது புனரீக்தி தோஷம் தமிழ் இலக்கணத்தில் கூட இருக்குது பொதுவாக நன்றின்னு சொன்னால் நன்றி நன்றின்னு சொல்லுவோம் வாழ்கன்னு சொன்னால் வாழ்க வாழ்க்கு சொல்வோம் இருக்கா இல்லையா வாழிய வாழியவேன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கு தமிழ் இலக்கணம் படித்தவங்களுக்கு புரிந்த அடுக்குத்தொடர் இரட்டை கிளைவின்னு ஒரு வார்த்தை வரும் இப்போ குடுகுடு என ஓடினான் இருக்கு இதை குடுகுடுன்னு ரெண்டு தடவை வந்துருச்சு அதை பிரித்து சொல்லுங்க அர்த்தமே வராது குடு ஓடினான்னா வருமா ஏதாவது பொருள் இருக்குமா குடுகுடு என ஓடினான்னு வரும் படி படின்னு சொன்னால் அது திரும்ப திரும்ப சொல்றோம் இது அடுக்கத்தொடர் சொல்லுவோம் அது அழுத்தி சொல்வதற்காக சொல்லுவேன் படின்னு சொன்னாலும் ஒன்றுதேன் படி படின்னு சொன்னாலும் சொல்லுதேன் போற்றி போற்றின்னு சொல்கிறான் போற்றின்னு சொன்னாலும் ஒன்றுதேன் போற்றி போற்றின்னு சொன்னாலும் சொல்லிதேன் இந்த திருவாசகத்தில் போட்டி திருத்த போட்டி திருத்தாண்டவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய போற்றி போற்றி வரும் கடேஸ்வரி பார்த்தீங்கன்னா போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி என் மூணு சொல்லணும் அது மாதிரி இது புனருக்தி தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆழமாக பதிவதற்காக சொல்ல இருக்கு அது மட்டும் இல்லை ஒரு வார்த்தையில் அர்த்தம் மாறக்கூடாது அந்த சொல்லல குற்றம் இருந்தால் தப்பு கிடையாது ஆனால் பொருளில் அப்படி சொல்கிற குற்றம் வந்துடக்கூடாது திருப்பி திருப்பி சொல்கிறதுனால பொருள் மாறிடக்கூடாது ஆனால் பொருள் மாறாமல் சொன்னால் தப்பே கிடையாது இந்த நக்கீரனில் சொல்வார்கள் திருவிளையாடலில் சொற்குற்றம் இருந்தால் பரவாயில்ல பொருள் குற்றம் கூடாது வேறு ஒரு குழந்தை என்ன சொல்லும்னா நாளைக்கு நான் ஊருக்கு போனேங்க நாளைக்கு ஊருக்கு போனேன்னு சொல்லணும் அப்படி தானே சொல்லணும் இல்லாட்டி நேற்று போக போகிறேன்னு சொல்லும் அப்போ இலக்கணப்படையிருக்கு ஆனால் நாம் புரிஞ்சுக்கிறோமா இல்லையா நாம் என்ன நாளைக்கு போனேன்னு சொன்னால் நாளைக்கு போக போகிறேன்னு சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவோம் அங்கே சொல்லல குற்றம் இருக்குது பொருள் அதனுடைய பொருள் எப்படி சொல்லுது போக போகிறேங்கிறத போனேன்னு சொல்லுது அது மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அர்த்தம் பிறண்டுச்சுன்னா தப்பு அர்த்தம் பிறலைன்னா பதிவதற்கு சொன்னால் அது குற்றமே இல்லை அப்படிங்கிறார் சினிமா படத்திலோட கதம் கதம்பர் திருப்பி திருப்பி சொல்றது அப்படி இருந்தது சத்து இருந்தது இருப்பு இருந்தது சத்பிரமன் இருந்ததுன்னு சொல்றோம் ஆசித் இருந்தது சத்து இருந்தது இங்கு தோஷம் இல்லை இது பதிவதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறார்